ஸ்ரீகுருபியோ நம இரதசப்தமி விரத புண்ணிய தினத்தை உத்தேசித்து இந்த இரதசப்தமி விரதத்திற்குன்னு உள்ள சரித்திரத்தை பார்த்துன்னு வரோம் அப்படி அந்த யசோபர்த்மாங்கிற ராஜா இந்த விரதத்தை எப்படி செய்தால் என்னுடைய புத்திரனுக்கு இந்த ரோகமானது போகும் அதை நீங்கள் விரிவாக சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்க அந்த பிராமணர் இந்த ரத்தசப்தமி விரத அனுஷ்டானத்தை சொல்கிறார் ராஜாவுக்கு என்ன பண்ணணும்னா அப்படி சப்தமி தினத்தில் காலம்பரை அருணோதயத்திற்கு முன்னாடி எழுந்துக்கணும் எழுந்துட்டு பக்கத்தில் உள்ள புண்ணிய நதி தீரத்துக்கு போகணும் அங்கே தீபம் ஏற்றி வச்சுக்கணும் புருஷால் பெண்கள் அனைவருக்கும் உண்டு சமாஹிதமனாபூத்வா தீபம் சிரசி தாரயேத் பாஸ்கரம் ஹிரதயேத் தியாத்வா இமம் மந்திரமுதீர ஏத் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதை சிரசில் வச்சுக்கணும் இந்த மந்திரத்தை சொல்கிறது ஹிருதயத்தில் சூரியனை தியானம் பண்ணிட்டு சொல்லணும் நமஸ்தே ருத்ரூபாயா ரசே நம அருணார்க்க நமஸ்தேஸ்து ஹரிதஸ்வ நமோஸ்து தே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபத்தை நதியிலே விடணும் ஜலே பிரதீபான் சம்ப்ளாவிய சந்தர்ப்பிய பிதிரு தேவதாக அந்த தீபத்தை விட்டுட்டு தேவதைகள் பிதற்களை தியானம் பண்ணிக்கிறது பிறகு ஸ்நானம் பண்ணணும் ஸ்நானம் பண்ணி ஸ்நானம் பண்ணுற பொழுது முதல்ல சுத்திக்காக ஒரு தடவை ஸ்நானம் பண்ணணும் இந்த ஸ்நானங்கிறதும் பிரம்மச்சாரிகளுக்கு கன்னிகா குழந்தைகளுக்கு கல்யாணமாயிருந்தால் தம்பதிகள் எல்லோருக்கும் உண்டு இந்த இரதசப்தமி விரத அனுஷ்டானம் ஏழு எருக்க இலையை ஒரே மாதிரியாக அடுக்கி அதில் பசும் சாணம் அக்ஷத்தையை வச்சுக்கணும் பெண்கள் அதோடு கூட மஞ்சள் பொடியை சேர்த்துக்கணும் சேர்த்து சிரசில் வச்சுண்டு எத்ய்கர்ம கிருதம் பாபம் மயா சப்தசு ஜென்மசு தன்மே ரோகஞ்ச சோகஞ்ச மாக்கரி ஹந்து சப்தமி அப்படின்னு சொல்லி ஜலத்தை ஒட்டுக்கிறது தலையில் அப்படி ஸ்நானம் பண்ணணும் ஸ்நானம் பண்ணி முடித்த பிறகு அர்கிய பிரதானம் பண்ணணும் கை நிறைய ஜலம் எடுத்துட்டு சப்தசப்திவகப்பிரீத சப்தலோக பிரதீபனா சப்தமியா சகிதோதேவ கிரகநார்கம் திவாக்கரா திவாக்கரா நம இதர்கம் அப்படின்னு மூன்று தடவை அர்கியப்பிரதானம் பண்ணணும் இந்த ஸ்நானம் பண்ணுறதுனால ஆயுஷ் விரத்தியாகிறது அர்கியப்பிரதானம் பண்ணுறதுனால ஆரோக்கியம் ஏற்படுறதுன்னு புராணம் சொல்கிறது அப்படி இதை ரெண்டையும் பண்ணின பிறகு பிரார்த்தனை பண்ணிக்கிறது ஜனனி தும்ஹி பூதானாம் சப்தமி சப்த சப்திகே சப்தியாஹிருத்திகே தேவி நமஸ்தே சூரிய மாதே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது சப்தமி திதியை பிரார்த்தனம் பண்ணுறது பிறகு வஸ்திரங்கள் கட்டுண்டு திலக்கமிட்டுண்டு மாத்தியான்மிக காலம் ஆரம்பித்த பிறகு பூஜை பணனும் சூரியனை பச்சரிசி மாவுனாலே சூரியனுடைய கிரணம் கீழே விழற இடத்துல ரதம் வரையணும் தேர் போட்டு ஏழு குதிரைகளை வரையணும் அந்த ரதத்தில் மத்தியத்தில் சூரியனை பூஜை பண்ணுறது புஷ்பங்கள் பழங்கள் வாங்கி வச்சுட்டு பூஜை பண்ணணும் பூஜையே பாஸ்கரம் பக்தியா மந்திரேபிஷ் திரிபிக் கிரமாத் இந்த சொல்ல போகிற மந்திரங்களை சொல்லி சூரியனை பூஜை பண்ணணும் திதிப்பு நிவேதனம் பண்ணணும் பூஜைகள் விரிவாக சொல்ல முடியலன்னா இந்த மந்திரங்களை சொல்லியாவது பிரார்த்தனை பண்ணிக்கிறது சூரியனை பானோ திவாகராதித்யா மார்த்தாண்ட ஜகதாம்பதே அபாம்நிதே ஜெகதிரக்ஷா பூதபாவன பாஸ்கரா பிரணதார்த்தி ஹராச்சிந்தியா விஸ்வச்சிந்தாமனே விபோ விஷ்ணோ ஹம்சாதி பூதேச ஆதிமத்தியாந்தபாஸ்கர பக்திஹீனம் கிரியாஹீனம் மந்திரஹீனம் ஜகத்பதே பிரசாதாத்தவசம்பூர்ணம் அர்ச்சனம் எதிஹாஸ்துமே அப்படின்னு இந்த ஸ்லோகங்களை சொல்லி அந்த ரதத்தில் சூரியனை பூஜை பண்ணி திதிப்பு நிவேதனம் பண்ணுறது இந்த பூஜை ஆன பிறகு தானம் பண்ணுறது ரொம்ப இது போல புண்ணிய காலம் திரும்பவும் கிடைக்காது கிடைக்கிற பொழுது நாம் உபயோகப்படுத்திக்கணும் ஏதாவது நம்மால் என்ன முடிகிறதோ அதை தானம் பண்ணுறது தானம் பண்ணினால் ரொம்ப பலனை அதிகமாக கொடுக்கறதுன்னு புராணம் சொல்றது அப்படி இது மாதிரி இந்த ரதசப்தமி விரதத்தை நீ அனுஷ்டானம் பண்ணுன்னு அந்த பிராமணர் ராஜாவுக்கு சொல்லி ராஜா அந்த வியாதியோடு உள்ள பையனோடு சேர்ந்து அந்த இரசசப்தமி புண்ணிய காலத்துக்காக காத்துட்டு இந்த இரசசப்தமி தினத்தில் அவர்கள் சொன்னபடி அந்த பூஜையை பண்ணுறார் ராஜா இது சர்வம் சமாக்கியாய தபோயுக்தோ திஜோத்தமாக யாகம் ஜகாமாசோ நிருப்சர்வம் சக்காரா எப்படி அந்த பிராமணரை சொன்னாரோ அந்த முறையிலேயே ராஜா இந்த இரசசப்தமி விரதத்தை இந்த பிள்ளையோடு கூண்ட அனுஷ்டானம் பண்ணினார் யதாதிஷ்டம் திஜேந்திரேன தத்தத் சர்வம் பபூவஹா ஏவம் சக்கரவர்த்தித்வம் பிராப்தவான் நிருபனந்தனா அப்படி அந்த விரதத்தை பண்ணினதனுடைய பெருமை அவனுக்கு உடனே இந்த வியாதியானது போயிடுச்சு ஆரோக்கியம் கிடச்சிது அடுத்த ஜன்ம சக்கரவர்த்தியந்தான் அந்த பையன் ஷூயத்தை எஸ் மாந்த புராணேஷு பரந்தபிதம் ஷுணுயத் பக்தியாவயவிதி தவியான சுசம்பார் இந்த ரத்தமீதத்தை பண்றாழோ பண்ண முடியாதவா அதை தியானம் பண்ணிண்டு யார் இந்த ஸ்லோகங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறாளோ அதுவும் முடியாதவா இந்த சரித்திரத்தையாவது கேட்கணும் அப்படி கேட்கறதுனால சூரியனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கிறது ஏவம் விதம் ரதவரம் ரத்தவாஜி யுக்தம் ஹைமஞ்ச ஹைமசததிதினா சமேதம் தத்யாச்சமாகதப்தமி வாசரேயா அசௌசர்வ சக்கரகதிரேவ மஹிம்புன்தி யார் இந்த சரித்திரத்தை கேட்கிறாலோ அல்லது இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ண முடிஞ்சவர்கள் அதை பண்ணி ஸ்வர்ணதானம் அல்லது தன்னால் முடிஞ்ச தானங்களை பண்ணுறது பண்ணி இந்த சூரியனை யார் பிரார்த்தனை பண்ணுறாலோ இந்த ரதசப்தமி புண்ணிய தினத்தில் அவர்கள் சக்கரவர்த்தி மாதிரி இந்த பூமியில் வாழ்க்கையை நடத்துவா ஆரோக்கியத்துக்கு குறவு இருக்காது ஐஸ்வர்யத்துக்கு குறவு இருக்காது கூட ஆரோக்கியமாக இருப்பான்னு மகாபாரதம் நமக்கு இந்த சரித்திரத்தை காட்டுறது அப்படி இந்த மகாபாரதம் சொன்ன ரீதியில் இதே போல் இந்த ஸ்லோகங்களை சொல்லி ஸ்நானம் பண்ணுறது பிறகு அர்க்கிய பிரதானம் பண்ணுறது நம்மளம் முடிஞ்சதை என்ன முடியுமோ ஒரு ரூபாயாவது தானம் பண்ணுறது அப்படி பண்ணி இந்த இரதசப்தமி விரத புண்ணிய தினத்தை பயன்படுத்திகிட்டு எல்லா விதமான ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் தீர்க்கமான ஆயுசு மன நிம்மதி அனைத்தையும் எல்லோரும் அடையணும்னு மகாபிரிவாருடைய சன்னிதியில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்